பாடம் அனுப்பது பரிந்துரை செய்தல் பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் அழகிய பரிந்துரையை ஒருவர் செய்தால் அதிலிருந்து நெற்கூழியில் அவருக்கும் ஒரு பங்குண்டு நான்காவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது அவசனம்